வணக்கம் அனுபவ ஜோதிடம் வலைதளத்துக்கு வருகை தரும் அன்பு நெஞ்சங்களே உங்களை இந்த காலின் மூலமாக சந்திக்கும் அளவுக்கு நாம ஒன்னும் பர்சனாலிட்டி கிடையாது இருந்தாலும் ஒரு ஆள் உங்கள் எதிரில நின்று பேசின எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எஃபெக்டை கொடுக்கிறது நம்ம நோக்கம் இந்த அனுபவ ஜோதிடம் வலைதளத்துல திரு மருதப்பன் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இப்போ ஜாதகத்தை வச்சு எத்தனை குழந்தைகள் என்று சொல்ல முடியுமா இது அவருடைய கேள்வி மேலும் இப்போ வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அமல்ல இருக்கிறதுனால இப்ப வந்து ரெண்டு குழந்தைக்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு செய்துகிட்டா அப்போ வந்து ஜோதிடம் பொய்யா போயிராதா இது அவருடைய சந்தேகம் போல இருக்கு இங்க வந்து இந்த ஐந்தாம் இடம் லக்னத்திலிருந்து இந்த ஐந்தாம் இடம் தான் வந்து இந்த குழந்தை பாக்கியத்தை காட்டுது இப்போ வெறும் குழந்தைகள் மட்டும்தான் நம்ம குழந்தைகள்னு நம்மளுடைய மைண்ட்ல உருவாகக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் செயலாகக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம குழந்ததாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு அமலாகிறதுக்கு முன்ன மனிதர்களில் இந்த அளவுக்கு வந்து சுயநலமோ வக்கர சிந்தனைகளோ குற்ற சிந்தனையோ கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் வந்து விசித்திர விசித்திரமா பிஹேவ் பண்றான் இப்போ ஒரு காலத்துல வந்து இந்த பால்ய திருமணம் இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த குழந்தைகளினுடைய மரண சதவீதம் அதிகம் இப்போ இந்த மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக இந்த மரண சதவீதம் வந்து குறைஞ்சு போச்சு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு அமலுக்கு வருவதற்கு முன்பு இந்த ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை மட்டுமே பாதித்து வந்தது இப்ப எப்ப வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அமலுக்கு வந்ததோ அதற்கு பிறகு இந்த ஐந்தாம் இடத்தினுடைய எஃபெக்ட் மனிதர்களுடைய சிந்தனைகள் மேல வந்துடுச்சு இதுதான் என்னுடைய வாதம் இப்போ இந்த ஐந்தாம் இடம் கெட்டு இருக்குன்னு வைங்க அப்ப வந்து அவனுடைய எண்ணங்கள் வந்து தீய எண்ணங்களாக இருக்க வேண்டும் அந்த தீய எண்ணங்கள் செயலாகி விட்டாலும் பரவாயில்லை அது வந்து அவனுக்கு பிறக்க போற குழந்தைகளை பாதிக்காது ஒருவேளை அவனுடைய சிந்தனைகள் வந்து வெளிப்படாமலோ செயலாகாமலோ இருக்கும்போது அந்த ஐந்தாம் இடத்தினுடைய தீய பலன் வந்து அவனுடைய குழந்தைகளைத்தான் பாதிக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா இப்ப வந்து எந்த ஒரு ஜாதகத்திலுமே இந்த ஒன்பது பாவங்களும் மன்னிக்கணும் ஒன்பது கிரகங்களும் பன்னிரண்டு பாவங்களும் சுத்தமா கெட்டு போச்சுன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ வரஸ்ட் ஜாதகத்துல கூட வந்து ஏதாவது ஒன்று இரண்டு கிரகங்களுக்காவது பலம் இருக்கும் அதே போல பலம் கிரகங்களுக்கும் ஏதோ ஒரு அஞ்சு ஆவது பலம் இருக்கும் இதேதான் இந்த பாவங்கள் விஷயத்திலே ஆக எந்த ஒரு ஜாதகமும் நூறு பர்சன்ட் வந்து தீய பலனையும் தரதில்லை நூறு நல்ல பலனையும் தரதில்லை இப்போ வந்து இந்த ஐந்தாம் பாவத்துல இந்த தீய கிரகங்கள் இருக்கும்போது முதல்ல வந்து அந்த தீய கிரகங்கள் வேலை செய்யும் இந்த சுப கிரகங்கள் வந்து நிதானமா தான் வேலை செய்யும் அதே போல ஒரே கிரகத்துக்கு ரெண்டு விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும் போதும் அந்த கிரகம் வந்து துஸ்தானாதிபதியாக தான் வேலை செய்யுது அதுக்கப்புறம்தான் வந்து அது சுஸ்தானாதிபதியா வேலை செய்யுது ஆக இப்போ வந்து இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் அங்கே இருக்கும் கிரகங்கள் இந்த நவாம்சம் பாவச்சக்கரம் பரல்கள் இதையெல்லாம் வச்சு எத்தனை குழந்தைகள்னு சொல்ல முடியும் இப்போ வந்து முதல்ல வந்து தீய பலன் தான் நடக்கும்னு சொன்ன அதன்படியாக முதல் இரண்டு குழந்தைகள் தீய கிரகத்தின் விளைவாக பிறந்து விடுகின்றன அதுக்கப்புறம்தான் வந்து அந்த நல்ல கிரகம் நல்ல பலனெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சேரும் ஆக குடும்ப கட்டுப்பாடு காரணமாக குழந்தைகள் பிறக்கலன்னா பரவாயில்ல ஆனா அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் பெற்றிருக்க வேண்டிய இந்த குரூபின் சொல்றோம் அதாவது ரூபி என்றால் ரூபலாவண்யம் குரூபி என்றால் இந்த ரூபலாவண்யங்கள் இல்லாத அதே போல இப்போ வந்து என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வருது ஆட்டிசம் வேறாங்க இந்த மாதிரி குழந்தைகள் வந்து முதல்ல பிறந்துடுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தீய கிரகம் தான் முதல்ல வேலை செய்யும் அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல கிரகம் வேலை செய்யும் இதில் நீங்கள் வந்து இன்னொரு விசித்திரத்தை பார்க்கலாம் அதாவது வந்து வாழ்க்கையில் அப்படி இப்படி இருந்தவனுக்கெல்லாம் முத்து மாதிரி குழந்தை பிறக்கணும் யாரெல்லாம் வந்து அஹ் இந்த அஸ்கலித பிரம்மச்சாரின்னு சொல்றோம் அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை பாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் பிறகு ஆக குழந்தைகள் என்பதை ஸ்தூலமாகவே பார்க்கக்கூடாது அந்த சிந்தனைகள் சிந்தனைகளும் குழந்தைகள்